உகுது போர் குறைஷிகள் பழி தயாராகுதல் பத்ரு போரில் தோல்வியை தழுவியது ஒருபுறம் தங்களின் மாபெரும் தலைவர்கள் கொல்லப்பட்டது மறுபுறம் என கோபத்தில் கொதித்து போயிருந்த பழிதீர்க்கும் வெறியோடு காத்திருந்தார்கள் எங்கே நாம் படும் இன்னல்களும் துன்பங்களும் முஸ்லிம்களுக்கு தெரிந்துவிடுமோ என்ற அவமானத்தில் கொல்லப்பட்டவர்களுக்காக ஒப்பாரி வைத்து அழுவதோ அப்போரில் முஸ்லிம்களால் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுவிக்க முயற்சிப்பதோ கூடாது என தடையும் விதித்திருந்தார்கள் கோபம் தனியும் அளவிற்கு பழிவாங்கும் வெறியின் தாகத்தை தீர்த்து பெரிய அளவில் ஒரு போரை முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்த வேண்டும் என்று குறைஷிகள் அனைவரும் ஆலோசனை செய்து அதற்கான முயற்சியில் இறங்கினார்கள் இப்போரை சந்திப்பதற்கு மிகுந்த உற்சாகத்துடனும் ஆவேசத்துடனும் இருந்த குறைச்சி தலைவர்களில் இக்ரிமா இவ்னு அபு ஜஹல் சஃப்வான் இவ்னு உமையா அபு சுஃபியா இவ்னு ஹர்ப் அப்துல்லா இப்னு அபு ரபியா ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள்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 தயார் செய்தான் இக்கவிஞன் பத்ரு முஸ்லிம்களால் கைது செய்யப்பட்டவன் நபிசல்லா ஹலைவசல்லம் இவனை ஈட்டுத் என்று விடுதலை செய்து இஸ்லாமிற்கு எதிரான எந்த நடவடிக்கைகளும் ஈடுபடக் என்று அவனிடம் வாக்குறுதி வாங்கினார்கள் ஆனால் சஃவானின் ஆசைய வார்த்தைகளுக்கு அபு வசப்பட்டான் நீ போரிலிருந்து உயிருடன் திரும்பினால் உனக்கு பெரும் செல்வத்தை கொடுப்பேன் இல்லை நீ கொல்லப்பட்டால் உனது பெண் பிள்ளைகளை நானே என் பொறுப்பில் எடுத்துக்கொள்கிறேன் என்று சஃப்வான் வாக்குறுதி கொடுத்தான் அபு இஸ்ஸா உணர்வுகளை தட்டி எழுப்பும் தனது கவியால் குறைசியரை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டினான் இதுபோல் மக்களை போருக்கு ஆர்வமுட்ட முசாபி இப் அப்து மனாப் என்ற மற்றொரு கவிஞனையும் நியமித்தார்கள் அபு சுஃப்யானால் சென்ற முறை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 ஜெயித் இப்னா ஹாரிசாவுடைய தாக்குதலால் ஏற்பட்ட நஷ்டம் குறைச்சிகளது பொருளாதாரத்தின் முதுகெலும்பை உடைத்து அளவிட முடியாத கவலையை அவர்களுக்கு அளித்தது ஏற்கனவே பத்ரில் தங்கள் தலைவர்களை இழந்து துக்க கடலை மூழ்கி இருந்த இவர்களுக்கு இது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல் எனவே முஸ்லிம்களுக்கும் தங்களுக்கும் மத்தியில் தீர்வாக அமையும் ஒரு போரை சந்திப்பதற்காக குறைச்சிகள் முழு வேகத்துடன் செயல்பட்டார்கள் குறைசி படையும் அதன் தளபதிகளும் ஓர் ஆண்டுக்குள்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 போர் வீரர்கள் பெண்களின் மானமும் கண்ணியமும் பங்கப்பட்டு விடாமல் இருப்பதற்காக ரோஷத்துடன் உயிருக்கு துணிந்து போரிடுவார்கள் என கருதி படை தங்களுடன் 15 பெண்களையும் சேர்த்து கொண்டார் இப்படையில் மூவாயிரம் ஒட்டகங்கள் 200 குதிரைகள் மற்றும் 700 கவச ஆடைகள் இருந்தன ஆதாரம் ஜாது இப்படையின் பொது தளபதியாக அபு சுஃபியான் இப்ன ஹரப் இருந்தார்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 பயனத்தை தொடர்ந்தார்கள் முஸ்லிம்கள் எதிரிகளை உளவு பார்த்தல் அப்பாஸ் இப் அப்துல் முத்தலி எல்லா அன்பு குறைசிகளின் செயல்களையும் அதன் இராணுவ தயாரிப்புகளையும் கண்காணித்து வந்தார் மக்காவிலிருந்து படை புறப்பட்டுச் சென்றவுடன் அவசர அவசரமாக படையின் முழு விவரங்களை ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டு அதை நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தார் அப்பாசின் தூதர் ஏறக்குறை ஐநூறு கிலோமீட்டர் உள்ள தூரத்தை மூன்றே நாட்களுக்குள் அதி விரைவில் கடந்து நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் அக்கடிதத்தை ஒப்படைத்தார் அன்று நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் குபா பள்ளி வாசலில் தங்கியிருந்தார்கள் நபி அவர்களுக்கு அக்கடிதத்தை உபை இவன காவ் ரய்கு படித்து காண்பித்தார் நபி அவர்கள் அவரிடம் அச்செய்தியை வெளியில் கூறாமல் மறைத்து விடுங்கள் என்று கட்டளையிட்டு மதினா விரைந்தார்கள் அங்கு அன்சாரி மற்றும் முகாஜிர் தோழர்களில் உள்ள தளபதிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார்கள் அவசர நிலை மதினாவில் முஸ்லிம்கள் எந்த நேரமும் ஆயுதம் ஏந்தியவர்களாக இருந்தார்கள் எதிரிகளின் தாக்குதலை சமாளிக்க எந்த நேரமும் தயாராக இருந்தார்கள் ஆயுதங்களை தொழுகையிலும் தங்களுடன் வைத்திருந்தார்கள் அன்சாரிகளின் ஒரு குழு நபி பாதுகாப்புக்காக தயாரானார்கள் அவர்களில் சாத் இப்னு உசைத் இப்னு ஹுலைர்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 எதிரிகள் மதினா எல்லையில் மக்கா படை வழக்கமான மேற்கு பாதையில் தனது பயணத்தைத் தொடர்ந்தது அப்படை அபுவா என்ற இடத்தை அடைந்ததும் அபுசுப்யானின் மனைவி ஹிந்து பிந்து உத்பா நபி சொல்லல்லா அலைவசல்லம் அவர்களின் தாயாருடைய கவுறை தோண்டி அவரது உடலை வெளியே எடுக்க வேண்டும் என்று விரும்பினாள் ஆனால் படையின் தளபதிகள் இக்கோரிக்கையை இவ்வாறு செய்தால் ஆபத்தான முடிவுகள் ஏற்படும் என்றும் எச்சரித்தனர் குறைசி படை தனது பயணத்தை தொடர்ந்தது மதினாவிற்கு சமீபமாக உள்ள அல் அக்கீக் என்ற பள்ளத்தாக்கை கடந்து அங்கிருந்து வலப்புறமாக சென்று உகுது மலைக்கருகில் உள்ள ஐநைன் என்ற இடத்தில் தங்கியது இந்த இடம் உகுது மலைக்கருகில் மதினாவின் வடப்பகுதியில் இருக்கும் பள்ளத்தாக்கின் மேற்புறத்தில் உள்ள பதுனு சப்கா என்ற இடத்தில் உள்ளது ஆக மக்காவின் படை இவ்விடத்தில் ஹிஜிரி மூன்று ஷவ்வால் மாதம் பிறை ஆறு வெள்ளிக்கிழமை அன்று வந்திறங்கி தங்களது இராணுவ முகாம்களை அமைத்துக் கொண்டது தற்காப்பு திட்டத்தை ஆலோசித்தல் இஸ்லாமிய படையின் ஒற்றர்கள் குரேஷிய ராணுவத்தினரின் நிலைகளை அவ்வப்போது நபி அவர்களுக்கு அனுப்பியவாறு இருந்தார்கள் எதிரிகள் எங்கு முகாம் அமைத்துள்ளார்கள் என்பது வரை செய்திகள் ஒவ்வொன்றையும் அலை வசல்லம் அவர்களிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்போது மேல்மட்ட ராணுவ ஆலோசனை சபையை நபி சொல்லுள்ளாஹ் அலைவசம் அவர்கள் ஒன்று கூட்டி என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதற்கான ஆலோசனைகளை பரிமாறி தான் கண்ட ஒரு கனவையும் அவர்களுக்கு கூறினார்கள் அல்லாஹுவின் சத்தியமாக நான் நல்ல கனவு ஒன்றை கண்டேன் சில மாடுகள் அறுக்கப்படுகின்றன எனது நுனியில் ஒரு ஓட்டை ஏற்படுவதை பார்த்தேன் உறுதிமிக்க பாதுகாப்புடைய கவச ஆடையில் எனது கையை நான் நுழைத்துக் கொள்வதாகவும் பார்த்தேன் என்று கூறி மாடுகள் அறுக்கப்படுவதின் பொருள் தங்களது தோழர்களே சிலர் கொல்லப்படுவார்கள் வாளில் ஏற்பட்ட ஓட்டையின் கருத்து தனது குடும்பத்தில் ஒருவர் கொல்லப்படுவார் உருக்குச் சட்டை என்பது மதினாவாகும் என்று விளக்கம் கூறினார்கள் பின்பு நபி சொல்லா ஹலே வசலம் அவர்கள் தங்களது அபிப்பிராயத்தை தோழர்களிடத்தில் கூறினார்கள் அதாவது மதினாவை விட்டு நாம் வெளியேறாமல் மதினாவுக்குள் இருந்து கொண்டே நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் குறைசிகள் தங்களின் இராணுவ முகாம்களிலேயே தங்கியிருந்தால் எவ்வித பலனையும் அடைய மாட்டார்கள் அவர்கள் தங்குவது அவர்களுக்கு தீங்காக அமையும் அவர்கள் மதினாவுக்குள் நுழைய முயன்றால் முஸ்லிம்கள் பெரும் முனைகளிலிருந்து அவர்களை எதிர்க்க வேண்டும் பெண்கள் வீட்டுக்கு மேலிருந்து தாக்க வேண்டும் நபி சொல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறிய உண்மையில் சரியான அபிப்பிராயமாகவும் இருந்தது நயவஞ்சகர்களின் தலைவனான இப்னு உபை நபி சொல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் இக்கருத்தையை ஆமோதித்தான் அவன் கஸ்ரஜ் வம்சத்வர்களின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவன் என்ற அடிப்படையில் இச்சபையில் கலந்திருந்தான் இராணுவ ரீதியாக நபி அவர்களின் கருத்துதான் மிகச் சரியானது என்பதற்காக இவ்ணு உவை இக்கருத்துடன் ஒத்துப்போகவில்லை மாறாக அப்போதுதான் எவருக்கும் தெரியாமல் போரிலிருந்து நழுவிவிட இயலும் என்பதற்காகவே இந்த ஆலோசனை அவன் ஆமோதித்தான் முஸ்லிம்கள் முன்னிலையில் முதல் முறையாக அவனும் அவனது தோழர்களும் இழிவடைய வேண்டும்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 அல்லாஹுவின் தூதரே இந்த நாளுக்காக அல்லாஹுவிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்து வந்ததுடன் இப்படி ஒரு நாளை சந்திக்க மிகுந்த ஆவல் கொண்டிருந்தோம் அல்லாஹ் அந்த நாளை எங்களுக்கு அருளி இருக்கிறான் புறப்படுவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது எதிரியை நோக்கி புறப்படுங்கள் நாம் அவர்களை பார்த்து பயந்து கோழையாகி விட்டதால் தான் விட்டு வெளியேறவில்லை என்று அவர்கள் எண்ணிவிடக் இவ்வாறு வீரமாக பேசிய நபித்தோழர்களில் நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்களின் சிறிய தந்தை ஹம்சா இப் அப்துல் முத்தலிபும் ஒருவர் இவர் பத்ரு போரில் கலந்து கொண்டு போற்றத்தக்க அளவில் பங்காற்றினார் இவர் நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடம் உங்கள் மீது கிதாபை இறக்கிய அல்லாஹுவின் மீது சத்தியமாக மதினாவுக்கு வெளியில் அந்த எதிரிகளை எனது வாழால் வெட்டி வீழ்த்தாதவரை எந்த உணவும் சாப்பிட என்று சத்தியம் செய்தார் ஆதாரம் சீரத்துல் ஹல்பியா உணர்ச்சி மிக்க இந்த வீரர்களுக்காக நபி சொல்லுலாஹ் அலை வசலம் அவர்கள் தங்களது எண்ணத்தை விட்டு கொடுத்தார்கள் மதினாவை விட்டு வெளியேறி எதிரிகளை திறந்த மைதானத்தில் சந்திக்கலாம் என்ற முடிவு உறுதியானது படையை திரட்டுதல் போர்க்களம் புறப்படுதல் அன்று வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகையில் நபி சொல்லுலாஹ் அலை வசலம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு நல்லுபதேசம் செய்து உறுதியாகவும் நிலையாகவும் இருக்கும்படி கட்டளையிட்டார்கள் உங்களது பொறுமைக்கு அல்லாஹுவின் நல்லுதவி நிச்சயம் கிடைக்கும் என்று அறிவித்தார்கள் எதிரியை சந்திக்க தயாராகும்படி முஸ்லிம்களை பணித்தார்கள் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் உரையை கேட்டு முஸ்லிம்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அன்று நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு அசர் தொழுகையையும் தொலை வைத்தார்கள் உள்ளவர்களும் மதினாவின் மேட்டுப்பகுதியில் உள்ளவர்களும் பெருமளவில் குழுமி இருந்தார்கள் தொழவைத்ததற்கு பின் நபி அவர்கள் தங்கள் இல்லத்திற்கு சென்றார்கள் அவர்களுடன் அபுபக்கர் உமர் அதி ஆகியோர் சென்று நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு தலைப்பாக அணிவித்து மற்ற ஆடைகளையும் அணிவித்தார்கள் நபி அவர்கள் முழுமையான ஆயுதங்களுடனும் இரண்டு கவச ஆடைகளுடனும் வாழை கழுத்தில் தொங்கவிட்டவர்களாக முஸ்லிம்களுக்கு முன் தோன்றினார்கள் நபி சொல்லுல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் வருகையை எதிர்பார்த்திருந்த மக்களிடம் சாத் இன் முகமது அதி அவர்களும்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 அமைத்தார்கள் அவர்களிடம் கொடுத்தார்கள் முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து மதினாவில் குடியேறிய முஸ்லிம்கள் ரெண்டு அன்சாரிகளில் பிரிவு இந்த பிரிவுக்குரிய கொடியை உசைத் இவ்வரிடம் கொடுத்தார்கள் மூன்று அன்சாரிகளில் கசரத் கூட்டத்தினரின் பிரிவு இந்த பிரிவுக்குரிய கொடியை ஹுபாப் இப்னு முந்திரிடம் கொடுத்தார்கள் படையில் ஆயிரம் வீரர்கள் இருந்தார்கள் அவர்களில் நூறு நபர்கள் கவச ஆடை அணிந்திருந்தார்கள் அவர்கள் குதிரை வீரர் எவரும் இருக்கவில்லை ஆதாரம் பாரி நபி சல்லுல்லா ஹலை வஸ்லம் அவர்கள் மதினாவில் தொழுகை நடத்துவதற்கு அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் ரஃபியுல்லா வான்கு அவர்களை நியமித்தார்கள் பின்பு நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் ஆணை கிணங்க இஸ்லாமிய படை மதினாவின் வடக்கு நோக்கி புறப்பட்டது சாதய யுப்னு உபாதா சாதயூப்னு முஹாத் ரதியுல்லா ஹன்ஹும் ஆகியோர் கவச ஆடை அணிந்து நபி சொல்லல்லா அலை வசல்லம் அவர்களுக்கு முன் நடந்து சென்றார்கள் நபி அவர்களின் இராணுவம்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 ஆனால் இணைவை போருக்கு எதிரான போரில் நிராகரிப்போரை தங்களின் உதவிக்கு அழைத்துச் செல்ல நபி சொல்லுலாஹ் அலை வசல்லம் மறுத்துவிட்டார்கள் படையை பார்வையிடுதல் ஷை கான் என்ற இடத்தை அடைந்தவுடன் நபி சொல்லாஹ் ஹலை வசல்லம் தனது படையை நிறுத்தி பார்வையிட்டார்கள் அதில் வயது குறைந்தவர்களாகவும் போர் செய்வதற்கு வலிமையற்றவர்களாகவும் இருந்தவர்களை மதினாவிற்கு திருப்பி அனுப்பினார்கள் அவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டவர்களில் அப்துல்லா இப்னு உமர் உசாமா இப்னு ஜெயித் உசைத் இப்னு லுஹைர் ஜெயித் இப்னு சாபித்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 குறைவாக இருந்தும் நபிசுலுல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் அந்த இருவரையும் போரில் கலந்து கொள்ள அனுமதி அளித்தார்கள் அதற்கு காரணம் ராபிப் ரதும் அம்பெரிவதில் மிக தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் அதனால் அவரை போரில் கலந்து கொள்ள அனுமதித்தார்கள் அப்போது சமுராபியை விட நான் பலமிக்கவன் நான் அவரை சண்டையிட்டு வீழ்த்தும் அளவுக்கு ஆற்றல் உள்ளவன் என்றார் நபி அவர்கள் அந்த இருவரையும் தனக்கு எதிரில் மல்யுத்தம் செய்ய பணித்தார்கள் அந்த இருவரும் சண்டையிட்ட போது சமுரா ராபியை வீழ்த்தினார் இதனால் நபி அவர்கள் சமுராவும் போரில் கலந்து கொள்ள அனுமதித்தார்கள் உகுதுக்கும் மதினாவுக்கும் இடையில் மாலை நேரமாகவே நபி சொல்லாஹ் ஹலிவசலம் அவர்கள் ஷைகானில் மகிழ்வு தொழுதார்கள் பின்பு ஈஷாவும் தொழுது அங்கேயே இரவை கழித்திட ஏற்பாடு செய்தார்கள் தனது இராணுவத்தை பாதுகாப்பதற்காக இராணுவ முகாமை சுற்றிலும் ஐம்பது வீரர்களை நியமித்தார்கள் அவர்களுக்கு தலைவராக காஃப் இப்னு அஷ்ரப்பை கொலை செய்ய சென்ற குழுவுக்கு தளபதியாக இருந்த முஹம்மது இப்னு மஸ்லாமாவை நியமித்தார்கள் தக்வான் இப்னு அப்துல் ஹைஸ் ரஜியுல்லா ஹன்வூ நபிசல்லுல்லா அலைவஸ்லாம் அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பில் இருந்தார்கள் முரண்டு இப்னு உபை ஃபஜ்ரு அதிகாலை தொழுகையின் நேரம் வருவதற்கு முன்பே அங்கிருந்து தனது படையை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார்கள் அஷ்ஷவுத் என்ற இடத்தை அடைந்து அங்கு பஜிர் தொழுகை நடத்தினார்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளும் அளவு எதிரிகளுக்கு நெருக்கமாக இஸ்லாமிய படை இருந்தது அந்த நேரத்தில் நயவஞ்சகனான இப்னுவை படையில் மூன்றில் ஒரு பகுதியினரான முன்னூறு வீரர்களை அழைத்துக்கொண்டு போர் செய்யாமல் திரும்ப முரண்டு பிடித்தான் நாங்கள் எதற்காக எங்கள் உயிர்களை இதையே காரணமாக கூறி முஸ்லிம்களுடன் புறப்படாமல் தங்கி இருப்பான் மாறாக இந்த சங்கடமான நேரத்தில் அவன் இவ்வாறு செய்ததற்கான முக்கிய நோக்கம் என்னவென்றால் எதிரிகள் பார்க்கும் அளவுக்கு அருகில் வந்துவிட்ட முஸ்லீம் படைகளுக்கு மத்தியில் குழப்பத்தையும் சலசலப்பையும் ஏற்படுத்த வேண்டும் அதனால் நபி சல்லா ஹலைவஸ்லாம் அவர்களை விட்டு மற்ற பல முஸ்லிம்களும் விலகிக் கொள்வார்கள் நபி அவர்களுடன் மீதம் இருப்பவர்களின் வீரம் குறைந்துவிடும் அப்போது எதிரிகள் இக்காட்சியை பார்த்து துணிவு கொண்டு நபி மீது தாக்குதல் தொடுத்து வெகு விரைவில் நபி அவர்களையும் அவர்களது உற்ற உண்மை தோழர்களையும் அழித்து விடுவார்கள் இதற்கு பின்பு தலைமைத்துவம் அவனுக்கும் அவனது நண்பர்களுக்கும் திரும்ப கிடைத்துவிடும் என்பதே அந்த நயவஞ்சகனின் நோக்கமாக இருந்தது உண்மையில் அந்த நயவஞ்சகன் தனது லட்சியத்தை நிறைவேற்றுவதில் வெற்றி கண்டான்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 புறம் உதுகிட்டு போகும் நைவஞ்சகர்களை அப்துல்லா இப்னு ஹராம் ரதியாஹ் அன்பு பின்தொடர்ந்து சென்று அவர்களிடம் இந்த இக்கட்டான சூழலில் உங்களின் கடமை என்ன அதனை உணராமல் போகிறீர்களே வாருங்கள் போர் முனைக்கு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 தங்கள் மனதில் இல்லாதவற்றையே அவர்கள் தங்கள் வாயால் கூறினார்கள் அவர்கள் தங்கள் மனதில் மறைத்துக் கொண்டிருப்பதை அல்லாஹு நன்கறிவான் அல் குர் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி அறுபத்தி இஸ்லாமிய படை உகுதை நோக்கி அப்துல்லா இவை இஸ்லாமிய படையிலிருந்து அத்துமீறி விலகி சென்ற பின் மீதமுள்ள எழுநூறு வீரர்களை அழைத்து கொண்டு நபி சொல்லாஹு அலை வசலம் அவர்கள் எதிரியை நோக்கி புறப்பட்டார்கள் எதிரிகளின் படை நபியவர்கள் சென்றடைய வேண்டிய உகுதுக்கு மத்தியில் தடையாக இருந்தது எனவே நபி அவர்கள் எதிரிகளுக்கு அருகில் செல்லாமல் வேறு சுருக்கமான வழியில் யார் நம்மை உகுது வரையிலும் அழைத்துச் செல்வார்கள் என்று கேட்டார்கள் அப்போது அபு ஹைசமா ரவி அல்லாஹ் அன்பு தூதரே நான் இருக்கிறேன் என்று கூறி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 படையின் பிற்பகுதி உகுது மலையை நோக்கி இருந்தது இந்த அமைப்பின்படி முஸ்லிம்களின் படைக்கும் மதினா நகரத்துக்கும் மத்தியில் எதிரிகளின் படை தங்கியிருந்தது தற்காப்பு திட்டம் தங்களது படையை கட்டமைத்தார்கள் பல அணிகளாக அவர்களை நியமித்த பின்பு திறமையாக அம்பெய்வதில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்த ஐம்பது வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தலைவராக பத்ரபூரில் கலந்து கலந்துகொண்ட அவுஸ் கிளையைச் சேர்ந்த அப்துல்லா இவனு நுக்மான் அல் அன்சாரியை நியமித்தார்கள் பின்பு அவர்களை கனாத் என்ற பள்ளத்தாக்கின் வடக்கு பக்கம் அமைந்துள்ள மலையில் நிலையாக தங்கி முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும் என்று பணித்தார்கள் இந்த மலை முஸ்லிம்களின் இராணுவ முகாம்களிலிருந்து தென்கிழக்கில் சுமார் நூற்றி மீட்டர் தொலைவில் இருந்தது நபி சவல்லாஹ் அலி வசல்லம் இந்த அம்பு எரியும் வீரர்களுக்கு கூறிய அறிவுரைகளில் இருந்து இப்படையினரை நியமித்ததின் காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் நபி அவர்கள் தளபதிக்கு கூறிய உபதேசம் வருமாறு எதிரிகளின் குதிரைப்படை எங்களை நெருங்க விடாமல் அம்பெய்து அவர்களை நீர் தடுக்க வேண்டும் எதிரிகள் எங்களுக்கு பின்புறத்திலிருந்து கூடாது போர் நமக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அமைந்தாலும் நீர் உனது இடத்தில் நிலையாக இருக்க வேண்டும் உமது வழியாக எதிரிகள் எங்களை தாக்கிவிடக் ஆதாரம் இப்னு இவ்வாறு தளபதிக்கு உபதேசம் செய்த பிறகு மற்ற வீரர்களுக்கு நவி சொல்லா ஹலைவசலம் பின்வருமாறு அறிவுரை கூறினார்கள்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 படையின் வள பக்கத்தில் முந்திர் இபன் அம் ரானகு அவர்களையும் இடப்பக்கத்தில் ஜுபேர் இவ்வளவு அவ்வாம் ரதியுல்லா ஹானகு அவர்களையும் ஜுபேருக்கு உதவியாக மிக்தாத் இப்னு அஸ்வத் ரதியுல்லா அன்கு அவர்களையும் நியமித்தார்கள் காலித் இப்னு வலிதின் தலைமையில் உள்ள எதிரிகளின் குதிரை படைகளை எதிர்க்கும் பொறுப்பை இடப்பக்கத்தில் நிறுத்தியிருந்த ஜுபேர் இவ்வா அவ்வாம் ரதி அல்லாஹ் அனுகு அவர்களிடம் கொடுத்தார்கள் மேலும் முஸ்லிம்களுடைய அணிகளின் முன்பகுதியில் வீரத்திலும் துணிவிலும் பிரபலியமான மேலும் ஒருவரே ஆயிரம் நபருக்கு சமமானவர் என்று புகழ்பெற்ற சிறந்த வீரர்களின் ஒரு குழுவை தேர்வு செய்து நிறுத்தினார்கள் நபி சொல்லல்லா அவர்களின் இந்த திட்டமும் இராணுவ அமைப்பும் மிக்க நுட்பமானதாகவும் ஞானமிக்கதாகவும் இருந்தது இதன் மூலம் நபி அவர்களின் போர் நிபுணத்துவத்தின் தனிச்சிறப்பு தெளிவாகிறது மேலும் ஒரு தளபதி அவர் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் நபி அவர்கள் வகுத்த இந்த திட்டத்தை அவரால் ஏற்படுத்திட இயலாது எதிரிகளின் போர்க்களம் வந்த பின்புதான் நபி அவர்கள் தனது படையுடன் வந்தார்கள் இருப்பினும் மிகச்சிறந்த இடத்தை அங்கு தேர்வு செய்தார்கள் படையின் பின்பக்கத்தையும் வளப்பக்கத்தையும் உயரமான மலைகளைக் கொண்டு பாதுகாத்துக் கொண்டார்கள்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 மேலும் எதிரிகள் தங்களை நோக்கி முன்னேறி தங்களையும் தங்களது இராணுவ முகாம்களையும் கைப்பற்றிட நினைக்கும் போது அவர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்த இது வசதியாக இருக்கும் எதிரிகளை மைதானத்தின் மிக தாழ்ந்த பகுதியில் நபியவர்கள் ஒதுக்கிவிட்டதில் மிகப்பெரிய நன்மை இருந்தது அதாவது ஒரு எதிரிகளுக்கு வெற்றி ஏற்பட்டால் எதிரிகள் வெற்றியின் பலனை முழுமையாக அடைந்து கொள்ள முடியாது வெற்றி முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டால் முஸ்லிம்கள் எதிரிகளை விரட்டி பிடிக்கும் முஸ்லிம்களின் கையில் அவர்களால் தப்பித்து கொள்ளவும் முடியாது இஸ்லாமிய படையின் குறைவாக இருந்ததால் தங்களது தோழர்களில் வீரத்தால் புகழ்பெற்றவர்களை தேர்வு செய்து படையின் முன்னிறுத்தி அந்த குறையை நிறைவு செய்தார்கள் ஆக ஹிஜ்ரி மூன்று ஷவ்வால் மாதம் பிற ஏழு சனிக்கிழமை காலையில் நபி செல்லா ஹாலி வசல்லம் அவர்கள் தங்களது படையை இவ்வாறு அமைத்து போருக்கு ஆயத்தமானார்கள் நபி அவர்கள் படையினருக்கு வீரமூட்டுகிறார்கள் தான் கட்டளையிடும் வரை போரை ஆரம்பிக்கக் கூடாது என்று வீரர்களுக்கு தடை விதித்தார்கள் நபியவர்கள் ரெண்டு கவச ஆடை அணிந்திருந்தார்கள் தங்களது தோழர்களுக்கு போர் புரிவதற்கு ஆர்வம் முட்டியதுடன் எதிரிகளை சந்திக்கும் சகிப்புடன் இருந்து வீரத்தை வெளிப்படுத்த தூண்டினார்கள் தங்களின் தோழர்களுக்கு வீரத்தை ஊட்டும் வகையில் ஒரு கூர்மையான தோழர்களிடம் இவ்வாளை என்னிடம் வாங்கி அதற்குரிய கடமையை நிறைவேற்றுபவர் யார் என்று கேட்டார்கள் அப்போது நபி அவர்களிடமிருந்து அதை வாங்குவதற்கு பலர் முன் வந்தார்கள் அவர்களில் அலி இப்னு அபு தாலிப் ஜுபேர் இப்னு அவ்வாம் உமர் இப்னு ஹத்தாப் ரஜியல்லா ஹான்ஹூம் ஆகியோர் அடங்குவர் இறுதியாக அபு துஜானா என்று அழைக்கப்படும்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 போர் சமயத்தில் மிகுந்த பெருமையுடன் நடந்து செல்வார் அவரிடம் ஒரு சிவப்பு நிற தலைப்பாக இருந்தது அத்தலைப்பாகையை அவர் அணிந்து கொண்டால் மரணிக்கும் வரை போர் உரிவார் என்று மக்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்வார்கள் நபி அவர்களின் கரத்திலிருந்து வாளை அபு துஜானார் அதையொல்லாஹ் அன்பு வாங்கியவுடன் தான் வைத்திருந்த சிவப்பு தலைப்பாகையை கட்டி கொண்டு இரு அணிகளுக்கிடையில் பெருமையுடன் நடந்தார் இதை பார்த்த நபியவர்கள் இவ்வாறு நடப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான் ஆனால் இதுபோன்ற இடங்களிலேயே தவிர என்று கூறினார்கள் மக்கா படையின் அமைப்பு இணை வைப்பவர்கள் தங்களது படையை பல அணிகளாக அமைத்தார்கள் படையினரின் உள்ளத்தில் இடம்பிடித்திருந்த அபு சுஃபியான் போரின் தளபதியாக இருந்தார் படையின் வளப்பக்கத்திற்கு காலித் இப்னு வலித் தலைமையற்றார் இடப்பக்கத்திற்கு இக்ரிமா இவ்னு அபு ஜஹல் தலைமையற்றார் காலாட்படை வீரர்களுக்கு சஃப்வான் இவ்ணு உமையாவும் அம்பெறியும் வீரர்களுக்கு அப்துல்லா இவ்னு அபு ரபியாவும் தலைமை வகித்தார்கள் அப்துத்தார் என்ற குடும்பத்தினர் இப்படையின் கொடியை ஏந்தியிருந்தார்கள் குசை கிலாவிடம் இருந்து அப்துல் மனாப் குடும்பத்தினர் பதவிகளையும் தகுதிகளையும் பங்கு வைத்துக் கொண்ட போது அப்துத்தார் குடும்பத்தினருக்கு போரில் கொடிபிடிக்கும் பதவி கிடைத்தது இதன் விவரத்தை இந்நூலின் தொடக்கத்தில் நாம் கூறியிருக்கின்றோம் இப்பதவியில் அவர்களிடம் வேறு யாரும் போட்டி போட்டு அதை பறித்துக் கொள்ள முடியாது இவ்வாறு தலைமுறை தலைமுறையாக இந்த சடங்குகளை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள் எனினும் படையின் பொது தளபதியான அபு சுஃபியான் பத்ரு போரில் கொடியை ஏந்தியிருந்த நலுர் இவ்ன ஹாரிஸ் கைது செய்யப்பட்டதால்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 இவர்கள் சூளுரைத்தது போன்றே போரில் கொடியை காப்பதில் பெரும் தியாகம் செய்தார்கள் இந்த குடும்பம் முழுவதுமே கொடியை காப்பதிலே தங்களது உயிரை மாய்த்து கொண்டார்கள் குறைஷிகள் நடத்திய அரசியல் பேரங்கள் போர் தொடங்குவதற்கு முன்பு முஸ்லிம்களின் அணியில் பிணக்கையும் பிரிவினையையும் ஏற்படுத்த குறைஷிகள் முயன்றார்கள் மதினா முஸ்லிம்களிடம் அபு தூதனுப்பினார்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 ஆனால் நபி சொல்லலாஹ் அலைவாசல்ல அவர்களோ இவனை அல் பாசிக் பெரும் பாவி என்று இகழ்ந்தார்கள் இவன் அறியாமை காலத்தில் மதினாவில் அவுஸ் கிளை தலைவனாக இருந்தான் இஸ்லாமிய மார்க்கம் வந்தவுடன் அதை அவனால் தாங்கிக் முடியவில்லை நபி அவர்களுடன் வெளிப்படையாக பகைமை கொண்டான் இவன் மதினாவில் இருந்து வெளியேறி மக்காவிற்கு சென்றான் அங்கு நபி எதிராக போர் உரிய குறைசிகளை தூண்டினான் இப்போரில் முதல் அணிகளில் பலதரப்பட்ட வம்சத்தைச் சேர்ந்த வாலிபர்களும் மக்கா நகர அடிமைகளும் இருந்தார்கள்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 போர் சாதனங்களும் அதிகமாக இருந்தன எனினும் முஸ்லிம்களை பற்றிய பயமும் அச்சமும் அவர்களின் உள்ளங்களில் நிறைந்திருந்த காரணத்தினால் இவ்வாறு குறுக்கு வழியை அவர்கள் கையாண்டார்கள் ஆனால் அதுவும் அவர்களுக்கு பலனை தரவில்லை குறைசி பெண்கள் வெறி ஊட்டுகிறார்கள் குறைசி பெண்களும் போரில் தங்களால் முடிந்த அளவு பங்காற்றினார்கள் இந்த பெண்களுக்கு ஹிந்து பிந்த் உத்வா அபு மனைவி தலைமையேற்று வழி நடத்தினார் தமது படை வீரர்களிடையே சென்று மேளங்களை அடித்து பாட்டு பாடி உணர்வுகளை தூண்டினார்கள் அம்பெறியும் வீரர்கள் ஈட்டியால் தாக்கும் வீரர்கள் வாழ்வீசும் வீரர்கள் கொடியேந்தியிருந்த வீரர்கள் என படையினர் அனைவரையும் கவர்ந்து அவர்களை ஆவேசப்படுத்தினார்கள் கொடியேந்தி இருந்த வீரர்களை பார்த்து பின்வருமாறு கவி பாடினார்கள் அப்துத்தார் வம்சத்தினரை பாருங்கள் படையின் பிற்பகுதி பாதுகாவலர்களே பாருங்கள் வாழை வீசி நன்றாக போரிடுங்கள்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 இணை வைப்பவர்களின் கொடியை ஏந்தி இருந்த தல்கா இவனு அபு தல்கா போரின் முதல் தீப்பிழம்பை மூட்டினான் தன்னுடன் நேருக்கு நேர் மோத முஸ்லிம்களை அழைத்தவனாக படைக்கு முன் வந்தான் இவன் குறைச்சிகளின் மிகப்பெரிய வீரனாக இருந்தான் முஸ்லிம்கள் இவனை கபீஷுல் கதீபா படையின் முரட்டு என்று அழைத்தார்கள் இவன் வீரம் மிகைத்தவன் என்பதால் முஸ்லிம்கள் இவனுக்கு முன் வர தயங்கினார்கள் ஆனால் நபி தோழர் ஜுபேர் அதையொல்லா சிங்கம் பாய்வது போல் ஒரே பாய்ச்சலாக இவன் மீது பாய்ந்து ஒட்டகத்தின் மீது அவனுடன் ஏறி கொண்டார்கள் அவனுடன் சண்டை செய்து அவனை பூமியில் தள்ளி வாழால் வெட்டி கொன்றார்கள் வீரதீர தாக்குதலை பார்த்த நபி அவர்கள் தக்பீர் முழங்க முஸ்லிம்கள் அனைவரும் தக்பீர் முழங்கினார்கள் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் ஜுபைரை புகழ்ந்து ஒவ்வொரு நபிக்கும் ஒரு விசேஷமான தோழர் இருப்பார் எனது விசேஷமான தோழர் ஜுபேர் ஆவார் என்று கூறினார்கள் ஆதாரம் சீரத்துல் ஹல்பியா கொடியை சுற்றி கடும் போர் இதைத் தொடர்ந்து போரின் தி, இரு தரப்பிலும் கடுமையாக மூண்டு போர் போர்க்களத்தின் பல பகுதிகளிலும் போர் வெடித்தது குறிப்பாக போரின் கடுமை இணைவை போரின் கொடியை சுற்றியே இருந்தது கொடியை சுமந்திருந்த தல்கா இபுன அபு தல்கா கொலை செய்யப்பட்ட பின் அவனது சகோதரன் உஸ்மான் இபுன அபு தல்கா அக்கொடியை பிடித்து போர் செய்ய முன்வந்தான் பெருமையுடன் பின்வருமாறு ஒரு கவிதையை பாடினான் கொடி பிடித்தோரின் கடமையாவது ஈட்டி குருதியால் நிறம் வேண்டும் அல்லது அது உடைய வேண்டும் அவனுக்கு எவ்வித அவகாசமும் கொடுக்காமல் ஹம்சா இவ்னு அப்துல் முத்தலிப் ரதையொல்லாக் வன்கு அவன் மீது பாய்ந்து அவனது புஜத்தில் கடுமையாக வெட்டினார்கள் அந்த வெட்டு அவனது கையை அவனது உடலில் தனியாக்கியதுடன் அவனது தொப்புள் வரை சென்றடைந்து அவனது குடல்கள் வெளியேறின பின்பு மற்றொரு சகோதரன் அபு சாத் இவ் அபு தல்கா கொடியை சுமந்தான் அவனை நோக்கி சாத் இப்னு அபு வகாஸ் ரதையொல்லாஹ் வான்கு அம்பெறிந்தார்கள்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 இவன் மீது ஜுவேர் இவ்வளவு அவ்வாம் ரதியுல்லா வான்கு பாய்ந்து அவனை வெட்டி வீழ்த்தினார்கள் பின் இந்த இருவர்களின் சகோதரன் ஜுலாஸ் இவ்னு தல்கா இவ்னு அபு தல்கா கொடியை ஏந்தினான் இவனை தல்கா இவனு உபைதுல்லா ரசதியுல்லா வன்கு ஈட்டியால் குத்தி இவ்வாறு அபு தல்கா எனப்படும் அப்துல்லா இவனு உஸ்மான் இவ்வளவு அப்துத்தாரின் குடும்பத்திலிருந்து ஆறு நபர்கள் கொடிக்காக கொல்லப்பட்டார்கள் பின்பு கொடியை அப்துத்தாரின் கிளையினரிடமிருந்து அர்ஜா இவ்னு சுரக்பீல் உஸ்மந்தான் உண்மையில் நயவஞ்சகராக இருந்தார் அவர் மார்க்கத்திற்காக போர் புரிய வரவில்லை மாறாக தனது இனத்திற்கு உதவ வேண்டும் என்ற வெறியில்தான் வந்திருந்தார் பின்பு கொடியை அம்ரு இப்து மனாப் அல் அப்தரி சுமந்து கொள்ளவே அவரையும் குஸ்மான் வெட்டி வீழ்த்தினார் பின்பு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 சிவப்பு தலைப்பாக அணிந்து நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் வாழை ஏந்தி அதன் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என உறுதி கொண்டிருந்த அபு துஜானா ரதியாஹ் கன்கு எதிரிகளின் படைக்குள் புகுந்து தனக்கு எதிரே வந்த ஒவ்வொரு எதிரியையும் வெட்டி வீழ்த்தினார்கள் இதை பற்றி ஜுபேர் இப்னா அவ்வாம் ரதியுல்லாஹ் அன்கு பின்வருமாறு கூறுகிறார்கள் நபி அவர்களிடம் வாளை நான் கேட்டபோது அதை எனக்கு அளிக்காமல் அபு துஜானாவுக்கு கொடுத்ததை பற்றி எனக்கு கவலையாக இருந்தது நான் நபி அவர்களின் மாமி சஃபியாவின் மகன் குறைசி குளத்தைச் சேர்ந்தவன் அவரை விட முந்தி அந்த அவர்களிடம் நான் தான் கேட்டேன் ஆனால் என்னை விட்டுவிட்டு நபி அவர்கள் அவருக்கு அந்த கொடுத்தார்கள் அல்லாஹு சத்தியமாக அப்படி என்னதான் அபு துஜானா செய்துவிட போகிறார் என்று பார்ப்போம் என்று எனக்குள் கூறிக்கொண்டு அவரை தொடர்ந்து கவனித்தேன் அவர் சிவப்பு தலைப்பாகையே எடுத்து அணிந்தார் இதை பார்த்த மதினாவாசிகள் அபு துஜானா மரணத்தின் தலைப்பாகையே எடுத்துவிட்டார் என்று கூறினார்கள் அதை அணிந்து கொண்ட அபு துஜானா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 அவர்களை தொல்லை செய்து கொண்டிருந்தான் அபு துஜானாரதியொல்லாஹ் வன்கு அவனுக்கு அருகில் சென்றபோது அல்லஹவே அந்த இருவரையும் சந்திக்கவை என்று நான் பிரார்த்தித்தேன் அவ்வாறே அபு துஜானாவும் அந்த எதிரியும் சந்தித்து சண்டையிட்டார்கள் எதிரி அபு துஜானாவை வெட்ட வந்தபோது அபு துஜானாரதியொல்லாஹ் வன்கு தனது கேடயத்தால் அதை தடுத்தார் அவனது வாழ் அபு துஜானாவுடைய கேடயத்துக்குள் சிக்கிக் கொண்டது உடனே அபு துஜானு தனது வாளால் அவனை வெட்டி வீழ்த்தினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் பின்பு அபு துஜானு எதிரிகளின் அணியை கிழித்துக் செல்லுகையில் குறைச்சி பெண்களின் தளபதி ஹிந்துக்கருகில் செல்ல நேர்ந்தது ஆனால் அவருக்கு யார் என்று தெரியாது இதை பற்றி அபு துஜானாவே கூறுகிறார் போருக்கு மக்களை பயங்கரமாக தூண்டி ஒருவரை நான் பார்த்தேன் நான் அவரை முன்னோக்கி சென்று அவர் என் வாழை வீசை எண்ணிய போது அவர் என் பக்கம் திரும்பினார் அவரை பெண் என்று அறிந்து கொண்ட நான் ஒரு பெண்ணை கொலை செய்து நபியவர்கள் கொடுத்த வாளின் கண்ணியத்தை குறைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவளை கொல்லாமல் விட்டுவிட்டேன் அந்த பெண் ஹிந்து பின் து உத்பாவாகும் இதை பற்றி ஜுபைர் இவன் அவ்வாம் ரது எல்லா அன்கு கூறுகிறார்கள் அபு துஜானா ஹிந்துடைய தலையின் நடுப்பகுதிக்கு வாளை கொண்டு சென்று திருப்பி விட்டார் இதைக் கண்ட நான் அபு துஜானா ஏன் இவ்வாறு செய்தார் அல்லாஹும் அவனது தூதரம்தான் நன்கறிந்தவர்கள் என்று எனக்குள் கூறிக்கொண்டேன் பாய்ந்து தாக்குவதைப் எதிரிகளை பாய்ந்து தாக்கியவராக எதிரி படையின் நடுப்பகுதிக்குள் சென்றுவிட்டார் அவருக்கு முன் எதிர்த்து நின்ற வீரமற்ற எதிரிகள் புயல் காற்றில் இலைகள் பரப்பது போன்று அவரை பார்த்து விரண்டார்கள் இணை வைப்பவர்களின் சுமந்திருப்பவர்களை அழிப்பதில் ஹம்சா ராக அன்பு எடுத்துக் கொண்ட பங்கை பற்றி இதற்கு முன்பே நாம் கூறியிருக்கின்றோம் இறுதியாக முன்னணி வீரர்களில் இருந்த இவர் கொல்லப்பட்டார் போர் மைதானத்தில் இவருடன் நேருக்கு நேர் போரிட்டுக் கொள்ள சக்தியற்ற எதிரிகள் கோழைத்தனமாக தாக்குதல் நடத்தி இவரை வஞ்சகமாக கொன்றார்கள் அல்லாஹுவின் சிங்கம் வீர மரணம் சிங்கம் ஹம்சார் ரயாஹ் வன்பு அவர்களை கொன்ற வக்ஷி இவ்வளவு ஹர்ஃப் அது குறித்து கூறுகிறார் நான் ஜுபேர் இவ்வளவு முத்தையீமின் அடிமையாக இருந்தேன் அவனது தந்தையின் சகோதரன் துஐமா இவ்வா அதி பத்ரபோரில் கொல்லப்பட்டான்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 ஓ ஆணுறுப்பின் தோலை வெட்டுபவளின் மகனே என்ன அருகில் என்று அழைத்தார்கள் அவனது தாய் ஹத்னா செய்யும் தொழில் செய்து வந்தால் அவன் அருகில் வந்தவுடன் ஹம்சாரதியாஹ் அன்பு அவனது தலையை உடம்பிலிருந்து தனியாக்கினார்கள்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 அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் சிங்கம் என்று பெயர் பெற்ற மாவீரர் முஸ்லிம்களுக்கு பெருத்த சேதம் ஏற்பட்டிருந்தாலும் முஸ்லிம்கள் நிலைமைகளை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள் அன்றைய தினம் அபுபக்கர் உமர் அலி ஜுபேர் இவ்ன அவ்வாம் தலா இவ்ன உவைதுல்லா அப்துல்லா இவ்வா சாத் இவ்ன முபாதா சாத் இவ்னோ ரபீர் இவர்களைப் போன்ற நபி தோழர்களில் உறுதியை குலைத்து அவர்களது தோல் வலிமையை தளர்வடையை பிரிந்து போர்க்களம் நோக்கி அன்றைய தினத்தில் ஆபத்துகளை சற்றும் பொருட்படுத்தாமல் களத்தில் துணிச்சலுடன் போர் புரிந்த வீரர்களில் அல் கசீல் என்று அழைக்கப்படும் ஹந்தலா அன்பு அவர்களும் ஒருவர் இவர் முஸ்லிம் அல்லாதவர்களால்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 சக்ர இப்னு ஹர்பை நெருங்கி அவருடன் கடுமையான போர் புரிந்து அவரை கீழே வீழ்த்தி கொள்வதற்கு நெருங்கிவிட்டார்கள் அல்லாஹ் அவருக்கு வீர மரணத்தை செய்யாமல் இருந்திருந்தால் இவர் அபு சுஃபியானை கொன்றிருப்பார் ஆனால் சத்தாத் இப்னு அஸ்வத் என்பவன் முதுகுப்புறத்திலிருந்து ஹன்லா ரூ அவர்களை தாக்கியதால் அவர்கள் வீர அடைந்தார்கள் போரில் அம்பெறியும் வீரர்களின் பங்கு நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் மலையின் மீது நிறுத்திய வீரர்கள் இஸ்லாமிய படைக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதில் பெரும் பங்கு வகித்தார்கள் காலித் இப்னு வலிதின் தலைமையின் கீழ் பாவி அபு ஆமீரின் உதவியுடன் எதிரிகள் மூன்று முறை இஸ்லாமிய படையின் இடது முறியடிக்க முயன்றார்கள் முஸ்லீம்களின் பின்புறமாக தாக்குதல் தொடுத்து அணியில் சேதங்களையும் குழப்பங்களையும் உண்டு பண்ணி தொடர்ந்து பெரும் தோல்வியை முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்தி விடலாம் என்று மூன்று முறை இம்மலை மீது எதிரிகள் தாக்குதல் நடத்தினார்கள் ஆனால் மலை மீதிருந்து வீரர்கள் இவர்களின் மீது அம்பு இவர்களின் மூன்று தாக்குதல்களையும் முறியடித்தார்கள் ஆதாரம் பாரி இணை வைப்பவர்களுக்கு தோல்வி இவ்வாறுதான் போர் எனும் திருகை சுழன்றது சிறியதாக இருந்த இஸ்லாமிய படை நிலைமை அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது இதனால் இணை வைப்பவர்களின் நம்பிக்கை தளர்ந்தது அவர்களின் படை வலது இடது முன் பின் என நாலா பக்கங்களிலும் சிதறி ஓடின அந்நிலைமை எவ்வாறு இருந்ததென்றால் மூவாயிரம் இணை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 சு ஆப் என்பவர் இறுதியாக கொல்லப்பட்ட பிறகு அவர்களின் கொடியை எடுத்து நிமித்தி அதை சுற்றிலும் தொடர்ந்து போர் உரிவதற்கு யாரும் துணியவில்லை இதனால் பழி வாங்க வேண்டும் தங்களது கண்ணியத்தையும் மதிப்பையும் நிலைநாட்ட வேண்டும் என்று தங்களுக்குள் பேசி வந்ததையெல்லாம் மறந்துவிட்டு உயிர் விளைத்தால் போதுமென்று தலைதெறிக்க தப்பித்து ஓட்டம் பிடித்தார்கள் இவ்வாறு அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை அருளினான் தனது வாக்கை அவர்களுக்கு உண்மைப்படுத்தினான் முஸ்லிம்கள் தங்களது வாட்களா எதிரிகளை வெட்டி வீழ்த்தினார்கள்